ஸ்ரீ குருப்பியோ நமஹா அறிவோம் ஒருவன் தன்னை அறிதல் என்பது ஞானத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகுமே தவிர வேறு எந்த கர்மங்களை செய்வதனாலும் அது சாத்தியமாகாது என்பதை சாஸ்திரம் மிக அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அந்த வகையிலே ஒருவனுக்கு ஞானத்தி பற்ற வேண்டுமானால் அதற்காக அவன் தவம் செய்ய வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் சரி அப்படியானால் தவம் என்றால் என்ன என்று கேட்டீர்களேயானால் எல்லோரும் நினைத்து போன்று நாட்டை விட்டு காட்டிற்கு சென்று தவம் செய்ய வேண்டுமா அல்லது ஒற்றைக்காலில் அக்னிக்கு நடுவிலே நின்று கொண்டு தவம் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் சந்தேகம் வருகின்ற பொழுது இதை யாரிடம் கேட்டால் சரியாக இருக்கும் என்று யோசித்துமேயானால் ஏன் நமது வல்லுவ பெருமானையே கேட்டுவிடுவோமே அவர் என்ன கூறுகின்றார் என்று கேட்டீர்களேயானால் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று அழகாக தவத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார் அதாவது தவத்திற்கு வடிவம் எது என்று கேட்டீர்களேயானால் தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொண்டு மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது மட்டுமே தவம் என்று அவர் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் அட இவ்வளவுதானா இதையேன் செய்ய முடியாதா என்று கேட்டீர்களேயானால் ஞாயிற்றுக்கிழமை தவறாது ஆடு மாடு அல்லது கோழி என்று எதையாவது சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற மனிதர்கள் இந்த தவம் செய்ய தகுதியானவர்கள் அல்ல என்கின்றது இந்த குரல் மேலும் உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை விளங்கும் என்றும் வல்லுவெருந்தவை எடுத்து கூறுகின்றார் கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் என்பதை தவம் என்ற அதிகாரத்திலே பல்லுவப் பெருந்தவை நமக்கு விரிவாக விளக்குகின்றார் தவத்தினால் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடிவதால் செய்யப்படுவதாகிய தவம் அறிவுடையோரால் மட்டுமே இப்பிறவியிலே முயற்சிக்கப்படுகின்றது என்றும் பல்லுவ பெருந்தவை தனது குரட்பாவிலே தெளிவுபடுத்துகின்றார் ஆக யோகிகளும் ஞானிகளும் மட்டுமே தாங்கள் விரும்பியபடி இந்த வாழ்க்கையை அனுபவித்து தவ வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் எனவே வாழ்க்கை என்பதே ஒவ்வொரு நொடியும் பிரச்சினைகளை வெற்றி கொள்வதுதான் அந்த வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்தது துக்ககரமானது என்று நினைத்து கொள்ளக்கூடாது அதை நாம் அணுகுகின்ற முறையிலே தான் அது நமக்கு வெளிப்படுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஏதோ ஒரு விதத்தில் அதன் வழியை நாம் உணர்கின்றோம் அந்த வழி உடல் வழியாக இருக்கலாம் அல்லது மனதின் வழியாக கூட இருக்கலாம் எப்படி பொதுவாக வழி என்பது நமக்கு உண்டாகத்தான் செய்கின்றது வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்றால் கூட உடலால் உழைத்துத்தான் ஆக வேண்டும் அவ்வாறு உடலால் உழைத்து கால்களால் நடந்து நாம் உழைப்பை மேற்கொள்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு வகையிலே வழியை உண்டாக்கத்தான் செய்கின்றது அதுபோன்றே உண்பதற்கும் உறங்குவதற்கும் என மனிதனின் அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை உறைவிடம் ஆகிய மூன்றையும் ஒருவன் அடைய வேண்டுமானால் அதற்காக அவன் உழைத்தாக வேண்டும் அவைகள் நம்முடைய வாழ்விலே அவசியம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்பதினாலே அதற்காக நாம் பணம் சம்பாதிக்க வெளியே ஓடி உழைக்கத்தான் வேண்டியுள்ளது இவ்வாறே உண்ணும் உணவை செறிப்பது என்பதும் கூட ஒரு வேலை தான் அந்த வேலையை போது உடல் உழைப்பு எவ்வாறு தேவைப்படுகின்றதோ அதுபோன்றே உடல் உள் உறுப்புக்கள் உழைக்க வேண்டியிருக்கின்றது அதனாலும் கூட உடலிலே வழி உண்டாகின்றது அது ஒரு வகையிலே நமக்கு துன்பத்தை உண்டாக்குகின்றது ஆக நாம் உடலை வருத்தி உழைக்காமல் உடலுக்கு வழி உண்டாகாமல் நம் தேவைகள் பூர்த்தியாகாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடைய வேண்டுமென்றால் நாம் அறவழியில் உழைத்துத்தான் முன்னேற வேண்டும் அவ்வாறு நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம் முன்னால் உள்ள பிரச்சனைகளை முதலில் நாம் சரிசெய்தாக வேண்டும் சரி நம்முடைய பிரச்சனைகள் என்னென்ன அவைகளை எப்படி நாம் சரி செய்வது என்று கேட்டீர்களேயானால் இடம் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து கொண்டால் மட்டுமே அவைகளை நாம் சரி செய்து விட முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மிடம் ஏற்றி வைத்து கொண்ட அநேக அறிவை கொண்டு நாம் அடைந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் வாயிலாக பிரித்தி அறிவது மட்டுமே நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய விவேகமான வழிமுறை என்று சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதாவது மாணவனாக இருந்தால் அவனது ஒரே குறிக்கோள் படிக்க வேண்டும் என்பது அது போலவே வேலை பார்ப்பவராக இருந்தால் வேலைக்கு செல்ல வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் வீட்டை நன்றாக வைத்திருக்க வேண்டும் உறவுகளுக்கும் நட்புக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது அவரது குறிக்கோள் மேலும் அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் இத்துடன் தன் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சியும் செய்தாக வேண்டும் என்பதெல்லாம் அவரது குறிக்கோளிலே இடம்பெறுகின்றது இப்படி ஒவ்வொன்றும் செய்வதற்கு நேரமும் உழைப்பும் நமக்கு தேவைப்படுகின்றது ஆக உழைப்பு என்றால் நிச்சயம் வழி இருக்கத்தான் செய்யும் இவ்வாறு தனக்கு வருகின்ற வழியை பொறுத்துக்கொள்வதே தவத்தின் ஒரு கூறு என்கின்றது சாஸ்திரம் பொதுவாக நாம் வாழ்க்கையிலே உயர்கின்ற பொழுது நம்முடைய இன்றைய நிலையை விட்டு உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது மேலும் பல புதிய புதிய பிரச்சனைகள் நமக்கு வரத்தான் செய்யும் அவற்றையும் நாம் சமாளிக்கத்தான் வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நாம் உயர்வை அடைய முடியும் இதுபோன்றே பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தவர்களை உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்தோமேயானால் அவர்கள் எவ்வளவு வழியை தாங்கி கொண்டு வந்திருப்பார்கள் என்பதும் நமக்கு புரிய வரும் தூக்கம் தொலைந்து பசி தாகம் மறந்து பல சுகங்களை தியாகம் செய்து அந்த உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வந்திருப்பார்கள் அவ்வாறு தனக்கு வருகின்ற துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்வதையே தவம் என்கின்றது சாஸ்திரம் சரி அவ்வாறு நமக்கு வருகின்ற துன்பங்களை சகித்து எதை நோக்கி அந்த தவத்தை நாம் மேற்கொள்கின்றோம் என்று கவனித்தோமேயானால் பொதுவாகவே எனக்கு பணம் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வாசல் வேண்டும் பதவி அதிகாரம் வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டுத்தான் நாம் நமக்கு வருகின்ற துன்பங்களை சகித்து கொண்டிருக்கின்றோம் ஆக இதைத்தான் தவம் என்று கூறுவதா என்று கேட்டீர்களே ஆனால் சாஸ்திரம் இல்லை என்று கூறுகின்றது அதாவது தனக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை போன்றவைகளை மேற்கொள்வது என்பது தன்னை அறிய என்கின்றது சாஸ்திரம் இதனையே தவம் என்றும் எடுத்துக் கூறுகின்றது ஆக உலகிலேயே மிக கடினமான விஷயம் தன்னை அறிவது மட்டும்தான் என்பதை நாம் நன்கு புரிந்து வேண்டும் நாம் நினைத்து கொண்டிருப்பது போன்று அது அவ்வளவு எளிமையான ஒன்று அல்ல நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அது என்ன என்றே அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒரு இயந்திரத்தை போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு குணத்துக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் அது பக்தியாக இருக்கட்டும் பொறாமையாக இருக்கட்டும் புத்தகம் படிப்பதாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் ஆக இதில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம் நம்மை அறியாத வரை காரணம் தெரியாது ஏதோ இயந்திர அவைகளை செய்து கொண்டே இருப்போம் எப்பொழுது நம் செயலும் குறிக்கோளும் ஒன்றுபடுகின்றதோ அப்பொழுதே நமக்கு வருகின்ற தடைகளை மீறி நம்முடைய குறிக்கோளை நாம் அடைய முடியும் என்கின்றது சாஸ்திரம் இது கேட்பதற்கு ஏதோ சாதாரணமாகத்தான் தோன்றுகின்றது ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் இந்த செயலும் குறிக்கோளும் ஒன்றுபடுவதது என்பதை நன்கு அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நமக்கு பணம் எடுக்க வேண்டும் என்றால் எங்கு செல்வோம் ஒன்று ஏடிஎம்க்கு போக வேண்டும் அல்லது வங்கிக்கு போக வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும் உடற்பயிற்சி நிலையத்துக்குத்தான் செல்ல வேண்டும் அதுவே பணம் எடுக்க உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்றால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இது என்ன உளறலாக இருக்கின்றதே யாராவது பணம் எடுப்பதற்காக உடற்பயிற்சி நிலையத்துக்கு செல்வார்களா என்று கேட்டீர்களே ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எந்த குறிக்கோளை நோக்கி போகின்றது என்பதை நாம் அறியாத வரை நம்முடைய உண்மை நிலை நமக்கு தெரியப் போவதில்லை அந்த உண்மை நிலையை நாம் எப்படி அறிவது என்று பார்ப்போமா ஒரு மாணவனுக்கு என்ன குறிக்கோள் இருக்க முடியும் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் இவைகள்தானே ஆனால் அவன் செய்கின்ற செயல்களை பாருங்கள் வீடியோ கேம் விளையாடுவது சினிமாவிற்கு செல்வது நண்பர்களோடு ஊர் சுற்றுவது நாவல் படிப்பது டிவி பார்ப்பது விளையாடுவது அதிகமாக தூங்குவது இத்துடன் வீட்டில் தேவையில்லாத பல காரியங்களை செய்து சகோதர சகோதரிகளிடம் சண்டையிட்டு கொண்டிருப்பது இதுதானே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த செயல்களுக்கும் படிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அதுபோன்றே ஒரு குடும்ப தலைவியின் குறிக்கோள் என்னவாக இருக்க முடியும் பீட்டை நன்றாக பராமரிப்பது தானும் தன் வீட்டில் உள்ள பெரியவர்களும் குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பது இவைகள்தானே ஆனால் அவர்கள் செய்கின்ற காரியத்தை பார்த்தீர்களேயானால் அளவுக்கு அதிகமாக டிவி சீரியல்களை பார்ப்பது மற்ற பெண்களோடு தொலைபேசியில் எப்பொழுதும் அரட்டை அடித்து கொண்டிருப்பது குப்பையான வார மற்றும் மாத பத்திரிகைகளை படித்து கொண்டிருப்பது எந்நேரமும் ஷாப்பிங் செய்கின்றேன் என்று ஏதாவது ஒரு கடைக்கு சென்று தேவையற்ற பொருள்களை வாங்கி வீட்டிலே சேகரிப்பது மேலும் எனக்கு அந்த பொருள் வாங்கிக் கொடுங்கள் இந்த பொருள்கள் வாங்கி கொடுங்கள் என்று கணவனை நச்சரிப்பது இத்துடன் தன் அழகை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பியூட்டி பார்லர் போவது இப்படி பலவற்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களின் இந்த செயல்களுக்கும் அவர்களுடைய குறிக்கோளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா இது போன்றே ஒரு குடும்பத் தலைவனின் குறிக்கோள் என்ன அவரது குறிக்கோள் தன்னுடைய வீட்டை பாதுகாப்பது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தருவது அவர்களை நன்றாக படிக்க வைப்பது தன்னை நம்பி வந்திருக்கின்ற மனைவியையும் பெற்றோர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வது இத்துடன் அவர்களது தேவைகளுக்காக செல்வத்தை அறவழியிலே சேர்ப்பது இவைகள் தானே ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுது பார்த்தாலும் அலுவலகத்திலேயே பலியாக கிடப்பது இத்துடன் பொழுது போகவில்லை என்று புகைப்பிடிப்பது மது அருந்துவது தீய நண்பர்களுடன் சகவாசம் மேற்கொண்டு பல திரையரங்குகளுக்கும் சீட்டாடுவதற்கும் செல்வது நேரத்துக்கு சாப்பிடாமல் தன்னுடைய உடம்பை கெடுத்து கொள்வது இதில் தன்னுடைய பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் தன் குடும்பத்தின் தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளாமலேயே இருப்பது ஆக இவர்களுடைய செயல்களுக்கும் குறிக்கோள்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா நன்றாக யோசித்து பாருங்கள் நாம் இவ்வாறுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை நாம் என்று புரிந்து கொள்கின்றோமோ அன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக முடியும் முதலில் பல பேருக்கு வாழ்வில் குறிக்கோளே கிடையாது ஏதோ இன்றைய தினம் ஓடினால் சரி என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிக்கோள் உள்ளவர்கள் கூட அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கின்றார்கள் தெரிந்தால் கூட அதை செய்யாமல் சம்பந்தமில்லாத பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே முதலில் ஒரு சரியான குறிக்கோளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் அந்த குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு செயலையும் அடியெடுத்து வைக்க வேண்டும் ஒரு மாணவன் தூங்கப் போகின்றான் என்றால் கூட அது அவனது குறிக்கோளை நோக்கி எடுத்து வைக்கின்ற அடியாகத்தான் இருக்க வேண்டும் அது எப்படி அவன் தூங்கப்போவதெல்லாம் அவனது குறிக்கோளை நோக்கி அடியெடுத்து வைப்பதாக இருக்க முடியும் என்று கேட்டீர்களே அவன் தன்னுடைய குறிக்கோளின் காரணமாக நீண்ட நேரம் படித்து களைத்து விட்டான் அதனால் அவனது மூளைக்கும் உடலுக்கும் சற்று ஓய்வு தேவை எனவே நான் தூங்கப் போகிறேன் என்று தூக்கம் கூட அவனது குறிக்கோளை அடைவதற்காகவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலையும் நன்கு யோசித்து செய்யப்பட வேண்டும் நான் பேசுவது செய்வது எந்த குறிக்கோளை அடைவதற்காக என்பதையும் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் பொதுவாக நாம் சீரியல் பார்க்க செலவிடும் இந்த நேரம் எதை அடைய உதவுகின்றது என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொலைபேசியிலே அரட்டை அடிப்பதினால் நான் என்ன சாதிக்கப் போகின்றேன் என்பதையும் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் இத்துடன் கணவனிடம் சண்டை போடும் முன் அல்லது மனைவியிடம் சண்டை போடும் முன் நான் இதனால் என்ன அடைய நினைக்கின்றேன் என்பதையும் ஆழ்ந்து யோசித்து செயல்பட வேண்டும் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு செயல்படுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக சிந்திப்பது மட்டுமே நற்காரியங்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் நமது குறிக்கோளை அடையும் முயற்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் செயலும் குறிக்கோளும் ஒன்றாக இருந்தால் தடைகளை தகர்த்து நம் லட்சியத்தை அடைய முடியும் என்பதனால்தான் சாஸ்திரம் நம்முடைய செயலையும் குறிக்கோளையும் ஒருங்கிணைக்கச் சொல்கின்றது சரி அவ்வாறு செயலையும் குறிக்கோளையும் ஒன்றிணைத்து செய்யப்படுகின்ற நம்முடைய லட்சியம்தான் என்ன என்று கேட்டீர்களே ஆனால் ஒவ்வொரு மனிதனின் லட்சியமும் நிலையான சந்தோஷத்தை மட்டும்தான் அடைய வேண்டும் என்பதாகவே இருக்கின்றது ஒரு மாணவன் படிப்பது முதற்கொண்டு ஒரு குடும்பத் தலைவன் சம்பாதிப்பது முதற்கொண்டு ஒரு குடும்பத் தலைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களின் சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் மட்டும்தான் அனைத்து செயல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிகின்ற பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு நிலையாக இருக்கின்றதா தற்காலிகமாக வந்து செல்கின்றதா என்பதையும் நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் இங்கு சாஸ்திரம் என்ன உண்மையை கூற என்றால் ஒவ்வொரு மனிதனின் லட்சியமும் நிலையான சந்தோஷத்தை நோக்கி இருப்பதினாலே அதை மோட்சம் அல்லது வீடு பேறு என்கின்றது சாஸ்திரம் அதாவது வாழுகின்ற பொழுதே ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதைத்தான் ஜீவன் முக்தி என்று அழைக்கின்றது சாஸ்திரம் அந்த ஆனந்த நிலையில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து முடித்துவிட்டு இந்த உடலை விட்டவுடன் அடைகின்ற முக்திக்கு விவேக முக்தி என்று அழைக்கின்றது சாஸ்திரம் ஆக நம்முடைய சனாதன தர்மம் வாழ்வியல் நெறிமுறைகளாக நமக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே தான் நமது எல்லா செயல்களும் அதை அடைவதற்கான குறிக்கோளை நோக்கி வேண்டும் என்கின்றது எனவே முதலில் சின்ன சின்ன விஷயங்களில் குறிக்கோளை சரி கொண்டு அவற்றை அடைந்துவிட்டால் அது ஒரு பழக்கமாக மாறி அதன் பிறகு நமது இறுதி இலட்சியமான நிலையான சந்தோஷம் என்பதை நாம் அடைந்திட முடியும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது சாஸ்திரம் எடுத்தவுடனேயே வீடு பேறு என்ற மோட்சத்தை அடையப் போகின்றேன் என்று ஆரம்பித்தால் அது அனைவருக்கும் சரியாக வராது ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக செல்வோம் முதலில் வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும் உயர்ந்த குறிக்கோளை மேற்கொள்ள வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய குரட்பாவிலே வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையது உயர்வு என்று எடுத்துக் கூறுகின்றார் எனவே உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் விடாமுயற்சியும் விழிப்புணர்வும் என இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே சாத்தியம் என்கின்றது சாஸ்திரம் விழிப்புணர்வு இல்லாமையே நம்முடைய மன காரணம் இதுவே அறியாமை என்கின்றது சாஸ்திரம் பெரும்பாலும் நாம் ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலையில்தான் ஒரு விதமான துக்க நிலையிலேயே தான் அனைத்தையும் செய்து கொண்டு துயரத்திலேயே இருக்கின்றோம் நாம் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் நமது நோக்கம் என்ன நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது ஏன் மனம் இப்படியெல்லாம் வேலை செய்கின்றது என்பதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரிவதில்லை ஏதோ எழுந்தோம் பல் துளைக்கினோம் சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் தூங்கினோம் என்று ஒரு செக்கு மாடு போல செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்து பழகி கொண்டிருக்கின்றோமே தவிர உண்மை நிலையை நாம் உணர்ந்து கொள்ள தயாராகவே இல்லை நாம் ஒன்றின் மேல் ஆசைப்படுகின்றோம் என்றால் ஏன் ஆசைப்படுகின்றோம் என்று கூட தெரியாமல் இருக்கின்றோம் அதுபோலவே ஒன்றை வெறுக்கின்றோம் என்றால் ஏன் வெறுக்கின்றோம் என்று கூட தெரிந்து கொள்வதில்லை சிலவற்றை நம்புகின்றோம் ஏன் தெரியாது இவ்வாறு மிகப்பெரிய அறியாமை என்ற தூக்கத்திலே நாம் இருந்து கொண்டு அந்த தூக்கத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் இது யாருக்கு பாடப்படுகின்றது இறைவனுக்கா இறைவன் தூங்கிவிட்டால் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்பதை கூட நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை ஆக தூங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை எழுப்புவதற்காக அல்ல இந்த திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பாவை தூங்கிக் கொண்டிருக்கும் நம்மை எழுப்பத்தான் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக விழிப்புணர்வு இல்லாமல் ஏற்றி வைத்துக்கொண்ட விஷயங்களில் விவேகமின்றி ஈடுபடுவதையே அறியாமை என்கின்றது சாஸ்திரம் இந்த அறியாமையின் காரணமாக என்ன நிகழ்கின்றது என்று கேட்டீர்களே நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்மிடையே உண்டாகாமல் போகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது முதலில் நிலையில்லாததை நிலையென நினைக்கின்ற அறியாமை மட்டுமே நம்மிடம் இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் இதை அறிவுறுத்துவதற்காகவே தனது குரட்பாவில் திருவள்ளுவெருமானும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவான்மை கடை என்கின்றார் அதாவது நிரந்தரமற்றவைகளை நிரந்தரமானவை என்று உணர்வது புல்லறிவு என்கின்றார் வள்ளுவர் புல்லறிவு என்பதைத்தான் இங்கு அறியாமை என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது இளமை செல்வம் வாழ்க்கை இவையெல்லாம் நிலையானவைகள் அல்ல இருந்தும் இவைகள் நிலையானவை என்று நினைத்து அதை சேகரிக்க மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஓடுகின்றான் ஓடி தன் வாழ்க்கையை வீணாக பல காரியங்களில் செலவழித்து முழித்துக்கொள்கின்றான் இந்த நிலையாமையைத்தான் நம்மிடம் பொதிந்துள்ள அறியாமை என்று சாஸ்திரம் சுட்டி சரி இவைகள் நிலையானவை அல்ல என்றால் பின் எதுதான் நிலையானது என்று கேட்டீர்களேயானால் இவைகளை நிலையாமை என்று அறியும் அறிவு மட்டும்தான் நிலையானது என்கின்றது சாஸ்திரம் அதாவது எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்று சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆகவே உண்மையான அந்த அறிவு மட்டுமே நிலையானது இதில் அந்த உண்மையான அறிவை நிலையானவை என்று அறிந்து அவற்றை அடைய மட்டுமே நம்முடைய அனைத்து முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் சுகத்தை துக்கமாகவும் துக்கத்தை சுகமாகவும் நினைப்பது நம்முடைய அறியாமையின் மற்றொரு வெளிப்பாடு என்கின்றது சாஸ்திரம் துக்கம் தருவதை செய்யக்கூடாது சுகம் தருவதை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பொதுவான கருத்து ஆகவே புகைப்பிடிப்பது மது அருந்துவது கண்டபடி உண்பது பூர் சுற்றுவது முகநூல் வாட்ஸ்அப் போன்றவற்றில் அரட்டை அடிப்பது போன்றவைகள் எல்லாம் சுகமாக துக்கமாக யோசித்து பாருங்கள் இவைகளை சுகம் தருபவையாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் இவைகள் நமக்கு துக்கத்தை மட்டுமே தருகின்றன இருந்தும் மனிதன் இவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான் ஏன் செய்கின்ற அந்த நேரத்தில் அவைகள் சுகம் போல அவனுக்கு தெ அதனால் அவைகள் இன்பமாக அவனுக்கு தெரிகின்றது அதுவே அவைகள் துயரத்தை தருபவைகள் என்ற அறிவு அவனிடம் இருந்துவிட்டால் அவன் இது போன்ற காரியங்களை செய்யாமல் தவிர்த்துவிட முடியும் என்கின்றது சாஸ்திரம் இது புரியாமல் மீண்டும் மீண்டும் இது போன்ற தவறான காரியங்களை சுகமென்று நினைத்து செய்து கொண்டிருப்பதைத்தான் அறியாமை என்கின்றது சாஸ்திரம் நிறைய நல்ல விஷயங்களை படிப்பது உடற்பயிற்சி செய்வது அளவாக உண்பது இவைகளெல்லாம் செய்கின்ற அந்த நேரத்திற்கு துன்பமாகத்தான் தெரிகின்றது ஆனால் உண்மையில் அவைகள்தான் இன்பத்தை அளிக்கின்றது என்கின்றது சாஸ்திரம் இருந்தும் மனிதன் இவற்றை செய்வது கிடையாது அதிலே செய்கின்ற பொழுது வருகின்ற சிரமத்தின் காரணமாக அது தனக்கு துக்கத்தை உண்டாக்குகின்றது என்பதாக கருதி கொண்டு அறியாமையிலேயே மனிதன் வாழ்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது சாஸ்திரம் இவ்வாறு எது சுகம் எது துக்கம் என்று தெரியாமல் இருப்பதைத்தான் அறியாமை என்று அறிந்து கொள்ளவும் சொல்கின்றது சாஸ்திரம் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம் அவற்றுள் எவையவைகளெல்லாம் நமக்கு சுகங்களைத் தருகின்றன மற்றும் துக்கங்கள் தருபவைகள் எவைகள் என்பதை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் என்கின்றது சாஸ்திரம் சுகம் என்று கருதுகின்ற துக்கத்தை விளக்கி உண்மையான சுகத்தை தேடுங்கள் என்கின்றது சாஸ்திரம் அதாவது இங்கு கூற விஷயங்கள் மிகவும் நுண்ணியமானவைகள் என்பதனால் ஒரு முறைக்கு பல முறை கேட்பதினால் மட்டுமே குழப்பத்திலிருந்து நாம் விடுபட முடியும் அதை விடுத்து ஏதோ கதை கேட்பது போல கேட்டுக்கொண்டு போனால் ஒன்றும் புரியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு கூறப்படுகின்ற விஷயங்களை வேறு விதமாக சிந்தித்து பார்த்தோமேயானால் அதன் பொருளை விளங்கிக் கொள்ளலாம் அதாவது மன சஞ்சலங்களுக்கு முதற்காரணம் அறியாமை என்று பார்த்தோம் அது எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றது என்பதையும் பார்த்தோம் அதாவது அறியாமையின் காரணமாக அறிவுக்கும் ஞாபகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்பிக்கொள்வது உண்டாகின்றது நமது அறிவு என்பது நாம் ஏற்றி வைத்து ஞாபகங்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் என்று நாம் சொல்லிக்கொள்வதெல்லாம் எப்போதோ யாரோ சொல்ல கேட்டதன் ஞாபகங்களின் தொகுதி தான் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் எதையும் தோண்டி துருவி ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டவைகள் அல்ல மற்றவர்கள் சொன்னார்கள் அவைகளை அப்படியே நாம் கேட்டுக்கொண்டோம் படித்தோம் கேட்டோம் மனதில் நிறுத்திக்கொண்டோம் அவ்வளவே அதாவது வெளியில் உள்ள உலகமானது வேறு விதமாக இருக்கின்றது அது மாறிக்கொண்டே இருக்கின்றது நமது ஞாபகக் குவியலை விட அது மிகவும் சிக்கலாக இருக்கின்றது நாம் இந்த வெளி நம்முடைய ஞாபகக் குவியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் அந்த இரண்டும் ஒன்றாகி போனால் பிரச்சனை எதுவும் இல்லை மிகவும் நன்றாக போய்விடுகின்றது அவ்வாறு இரண்டும் ஒன்றாக முடியாவிட்டால் சிக்கல்தான் வருகின்றது ஆகவே சற்று ஆழமான கேள்விகளை நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கொண்டு விசாரித்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கின்றது சாஸ்திரம் அந்த வகையிலே நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த கேள்விகளின் ஞாபக குவியல் நம்மிடம் எவ்வாறு பொருந்தி வருகின்றது என்பதையும் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் அந்த வகையிலே பிற மதங்கள் கூற வருகின்ற மத கருத்துக்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா இந்த கேள்வியை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் பிற மதங்கள் கூற வருகின்ற மத கருத்துக்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா அதுபோன்றே நாம் சைவமாக இருந்தால் மாமிசம் சாப்பிடுவதை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியுமா மேலும் இன்றைய செய்தித்தாள்களில் வருகின்ற விஷயங்களைப் போன்று ஓரினத்தைச் சேர்ந்த இருவர் அதாவது ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை நம்மால் ஜீரணிக்க முடிகின்றதா மேலும் திருமணம் ஆகாமலேயே ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைவதை சரி என்று நம்மால் ஒப்புக்கொள்ள முடியுமா இத்துடன் தற்பொழுது நம்மிடையே பரவலாக ஏற்றி வைக்கப்பட்ட கொரோனா என்ற நுண்கிருமியின் தொற்று நாம் கையாளும் பணத்தின் வாயிலாக பலருக்கும் பரவுவதில்லை என்பதை நம்மால் உறுதியாக ஏற்க முடியுமா யோசித்து பாருங்கள் பொதுவாக இவற்றில் நமக்கு என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் அந்த அபிப்பிராயம் நம்முடைய அறிவினால் வந்தது கிடையாது நாம ஆராய்ந்து அதன் சாதக பாதகங்களை அறிந்து அதன் வந்த அறிவு அல்லாது நாம் கேட்டுக்கொண்ட கேள்விகள் அனைத்தும் நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட அறிவினாலே அதாவது நம்முடைய பழைய நினைவுகளின் ஞாபக குவியலினாலே வந்தவைகள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவுக்கு விரோதமாக ஏதாவது நிகழ்ந்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ நம்மால் அவைகளை ஒப்புக்கொள்ள முடிவதில்லை என்பதையும் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் கேட்டுக்கொண்ட கேள்விகளின் அடிப்படையிலே அவைகளை தவறு என்று கூறிவிடவும் முடியாது சரி என்று ஒப்புக்கொள்ளவும் முடியாது எனவே நாம் ஒன்றை மட்டும் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அறிவு என்பது வேறு ஞாபகம் என்பது வேறு அது போன்றே பார்வை என்பது வேறு பார்ப்பவன் என்பது வேறு இந்த இரண்டையும் போட்டு கூடாது. இந்த தெளிவு நம்மிடையே வராதவரை நாம் நிச்சயமாக இந்த உலகத்தாரோடு மோதிக்கொண்டுத்தான் இருப்போம் அது எப்படி சரியாகும் இதுதான் சரி அவன் இப்படி செய்திருக்கக்கூடாது அது நியாயமே இல்லை என்று நம்முடைய மனதிற்குள் எந்நேரமும் அலை அடித்து கொண்டே இருக்கும் அது நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முழுமையான தடையாக மாறிவிடும் என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் அறிவுபூர்வமாக அவைகளை எதிர்கொள்கின்றோமா அல்லது நம்முடைய பழைய ஞாபகக் குவிகளில் உள்ள நினைவுகளிலிருந்து அவைகளை எதிர்கொள்கின்றோமா என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரும்பாலான சமயம் அவைகள் நம்முடைய ஞாபக குவிகளில் இருந்துத்தான் வெளிப்பட்டதாகவே இருக்கும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதாவது நமது ஞாபகத்தின் வெளிப்பாடு என்று மட்டுமே அனைத்தையும் நாம் அறிய முடியும் நமது ஞாபகங்கள் என்பது நம்முடைய உண்மை அறிவை அறிவதற்கான மிகப்பெரிய தடை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்து கொண்டிருப்பதுதான் சரி என்று நாம் உறுதியாக நம்புவோம் அதற்கு எதிரான எந்த கருத்தையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுதான் நம்முடைய உண்மை அறிவுக்கு தடை என்பதை என்று அறிகின்றோமோ அன்று மட்டுமே நாம் நம்மை அறிந்தவர்களாக மாறிவிட்டோம் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக தவறானவற்றை விட்டுவிட்டு சரியானவற்றை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது நம்முடைய மனதிற்கு அவ்வளவாக ஒப்புக்கொள்ள முடியாத விஷயமாக காணப்படுகின்றது பழக்கத்தை அதாவது பழக்க தோசத்தை விடுவது என்பது மிக மிக கடினமான ஒன்று காரணம் அப்படியே பழகி போய்விட்டது அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் மேலும் மேலும் அவைகளையே செய்யவும் விரும்புகின்றோம் பொதுவாக நம்முடைய பழைய ஞாபகத்திலிருந்து அதன் நினைவுகளில் செயல்படும் போது நாம் ஒரு இயந்திரம் போல செயல்படுகின்றோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் போல் ஆகிவிடுகின்றோம் கம்ப்யூட்டர் எவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்ட மென்பொருள்களுக்கு ஏற்ப செயல்படுகின்றதோ அது போன்றே நாமும் அந்த இயந்திரத்தை போன்று ஏற்றி வைக்கப்பட்ட ஞாபக குவியல்களுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே நன்கு புரிந்து வேண்டிய விஷயம் என்னவென்றால் அறிவு என்பது அப்பொழுதே மலர்ந்த மலர் போன்றது ஞாபகம் என்பது வாடி அழுகி மலர் போன்றது இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஞாபகம் என்பது நம் கண்களுக்கு போடும் திரையை போன்றது அதாவது நாம் அணியும் கண்ணாடியை போன்றது அவ்வாறு ஒரு கலர் கண்ணாடியை அணிந்து கொண்டு அதன் மூலமாக உலகத்தை பார்த்தால் உண்மை உலகம் நமக்கு தெரியாது அந்த கண்ணாடிய நிறத்திற்கு ஏற்பத்தான் அது வேறு தெரிகின்றது இதுபோன்றே நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே இந்த உலகம் நமக்கு வருகின்றது உதாரணமாக நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்பு நின்று சிரித்தோம் என்றால் கண்ணாடியில் தெரிகின்ற நம்முடைய பிரதிபிம்பமும் நம்மை பார்த்து சிரிக்கும் அதுவே நாம் அந்த கண்ணாடியின் முன்பு நின்று கொண்டு முறைத்து பார்த்தோம் என்றால் கண்ணாடியில் தெரிகின்ற நம்முடைய பிரதிபிம்பமும் நம்மை பார்த்து இதுபோன்றே நாம் இந்த உலகத்தை எப்படி அணுகுகின்றோமோ அப்படியே இந்த உலகம் நமக்கு பிரதிபிபிக்கும் என்ற உண்மையை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனைவியை பார்க்கும் பொழுது இன்றுதான் முதன் முதலில் பார்ப்பது போன்றும் பேசுவது போன்றும் பழகி பாருங்கள் அதாவது காதலியை முதன் முதலில் சந்திப்பது போன்று அந்த மனநிலையில் அவளை சந்தித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் அதுபோன்றே பெண்களும் கணவனை பார்க்கும் பொழுது இன்றுதான் முதல் அவரை பார்ப்பது போன்று பேசப்போகும் காதலனை போன்று பாருங்கள் நன்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் ஆக பழைய ஞாபகங்கள் ஏதுமின்றி எதையும் பார்க்க பழகுங்கள் எதையும் ஞாபகத்தின் இடையூறு இல்லாமல் தெளிவான பார்வையோடு சிந்திக்க முடிகின்றதா என்பதையும் யோசியுங்கள் சாஸ்திரம் ஏன் ஏற்றி வைத்துக்கொண்ட ஞாபக குவியல் இன்றி அனைத்தையும் அணுகச் சொல்கின்றது என்று கேட்டீர்களே ஆனால் சிறு வயதில் நமக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன அறியாத அந்த வயதில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நம் மனதில் பசுமரத்தானைப் போல நன்கு பதிந்து விடுகின்றது அவைகளையே நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது அவைகளுக்கு எதிராக ஏதாவது ஒன்று கருத்து வேறுபாடு உண்டாகிவிட்டால் நம்மால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்ற ஆச்சரியமும் அறிவறுப்பும் நம்மிடையே உண்டாகிவிடுகின்றது ஏதோ நாம் அறிந்தது மட்டும்தான் உண்மை போலவும் மற்றவைகளையெல்லாம் தவறு போலவும் நினைத்துக் கொள்கின்றோம் இவைகளைத்தான் ஆன்ம ஞானத்திற்கு மிகப்பெரிய தடை என்கின்றது சாஸ்திரம் இதுபோன்றே அறியாமையின் இன்னொரு வடிவம் விருப்பம் என்கின்றது சாஸ்திரம் அதாவது விருப்பம் என்றால் ஆசை என்றும் பொருள் கொள்ளலாம் நமக்கு வாழ்வில் எப்போதும் சில ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஏதேனும் ஒரு ஆசை உண்டாக்கி கொண்டே தான் இருக்கின்றது சிறிய குழந்தை பருவத்திலே பொம்மை ஐஸ்கிரீம் சாக்லேட் புது உடைகள் சாப்பாடு ஊர் சுற்றல் என்று ஒரு வகையிலே ஆசைகள் போய்கொண்டிருக்கின்றது அதுவே சற்று இளமை பருவத்தை அடைந்தவுடனே அழகான ஆண்களுடனோ அல்லது பெண்களுடனோ பேச வேண்டும் பழக வேண்டும் விளையாட வேண்டும் திரைப்படங்கள் பார்க்க வேண்டும் போன்ற புதிய புதிய ஆசைகள் உண்டாகிவிடுகின்றன அதுவே திருமணமானவுடனே பிள்ளைகள் பணம் புகழ் அதிகாரம் அழகு ஆரோக்கியம் என்று ஏதோ ஒரு வகையில் ஆசை நம்மை துரத்தி கொண்டே தான் இருக்கின்றது சாஸ்திரம் ஆசைப்படாதே என்று கூறவில்லை ஆசைப்படு என்றும் கூறவில்லை பிறகு என்னதான் கூறுகின்றது என்று கேட்டீர்களேயானால் நீ உன்னையும் அறிந்து கொள்ளவில்லை நீ ஆசைப்படும் பொருளையும் அறிந்து கொள்ளவில்லை அதனால் அந்த சமயத்தில் ஆசை என்பது உனக்கு மனச்சஞ்சலத்தை உண்டாக்கும் என்று எடுத்துக் கூறுகின்றது அது எப்படி ஆசை மனச்சஞ்சலத்தை உண்டாக்கும் என்றால் முதலில் நமக்கு ஆசை எப்படி வருகின்றது என்பதை நன்கு அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தற்பொழுது தொலைக்காட்சியில் எந்த சேனல்களை பார்த்தாலும் விளம்பரங்களுக்கு இடையில்தான் நாம் நிகழ்ச்சிகளை அவ்வப்பொழுது பார்த்து வருகின்றோம் அதில் நாம் பார்க்கின்ற விளம்பரங்களில் இந்த பொருளை வாங்குங்கள் அந்த பொருளை வாங்குங்கள் என்று யாராவது ஒருவர் மாறி மாறி வந்து நம்மை கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அதிலும் நமக்கு விருப்பமான நடிகர் வந்து கூறும் பொழுது அவருக்காகவாவது நாமும் அந்த பொருளை வாங்கியாக வேண்டும் என்று நினைக்கின்றோம் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் அல்லது செய்தித்தாளில் மேலும் வலைத்தளங்களில் என நாம் விரும்பக்கூடிய பல பொருட்களையும் பார்க்கின்றோம் இந்த மாதிரி ஒரு பொருள் நம்மிடமும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் இந்த நினைவைத்தான் விருப்பம் என்கின்றது சாஸ்திரம் அந்த நினைவு அந்த விருப்பம் தான் ஆசையாக மாறுகின்றது எனக்கு அதை வாங்கியாக வேண்டும் என்ற ஒரு வலுவான எண்ணமாக ஆசையாக அது மாறிவிடுகின்றது சரி அதில் என்ன தப்பு இருக்கின்றது நல்ல சுகமான பொருள்கள் மேல் ஆசைப்படுவது தவறா என்று கேட்டீர்களே நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற சுகம் எது அங்குதான் சிக்கல் வருகின்றது அந்த பொருள்கள் நமக்கு சுகத்தை தரும் என்று நாம் எப்படி அறிந்துள்ளோம் மற்றவர்களும் அதில் சுகத்தை அடைந்துள்ளார்கள் என்பது நமக்கு எப்படி தெரியும் யோசித்து பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு நல்ல ஸ்மார்ட் புதியதாக மார்க்கெட்டில் வருகிறது இந்த செல்போன் மட்டும் நமக்கு இருந்தால் என்று ஆசைப்படுகின்றோம் உடனே அதை வாங்கியும் விடுகின்றோம் அந்த செல்போனை வாங்கியதினால் மிகுந்த சந்தோஷத்தையும் அடைகின்றோம் மேலும் அதை நம்முடைய நண்பர்களிடம் காட்டி காட்டி பெருமைப்படுகின்றோம் ஆனால் சிறிது நாட்களிலேயே அதைவிட சிறந்த ஒன்று புதியதாக இன்னும் கூடுதல் செயல்பாட்டுடன் அதே விலையில் மார்க்கெட்டில் வருகின்றது என்றவுடன் அடடா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தால் அதை வாங்கி இருக்கலாமே என்ற கவலை நம்மிடையே வந்துவிடுகின்றது மேலும் வாங்கிய அந்த செல்போனில் இருந்த சுகம் தற்பொழுது போய்விடுகின்றது சரி பரவாயில்லை இது ஒன்றும் மோசமில்லை என்று நம்மை நாமே தேற்றிக்கொண்டாலும் சில நாட்களிலேயே நம்முடைய நண்பர் அந்த புது போனை வாங்கி வந்து நாம் மற்றவர்களிடம் காட்டி பெருமைப்பட்டது போல அவர் நம்மிடம் அந்த போனை கொண்டு வந்து காட்டுகின்றார் என்றவுடன் நம் சந்தோஷமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விட்டது மேலும் அவன் புத்திசாலிதான் எப்போதும் நல்ல பொருள்களையே தேர்ந்தெடுத்து சரியாக வாங்கிவிடுகின்றான் நான் தான் காசை கரியாக்குகின்றேன் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நான் இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே திட்டிக் கொள்கின்றோம் அந்த ஸ்மார்ட் வாங்கிய நம்முடைய சந்தோஷம் என்ன ஆனது யோசித்து பாருங்கள் இருந்த இடம் தெரியாமல் போனது சோகம் மட்டுமே குடிகொண்டது இந்த போன் விஷயம் என்பது ஒரு உதாரணத்திற்காகத்தான் இங்கு கூறப்பட்டது இதுபோன்றே நாம் உயிருக்கு உயிராய் காதலித்து அவள் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து அவளையே திருமணமும் செய்து கொள்கின்றோம் சில வருடங்கள் கழித்து இவளை போய் திருமணம் செய்தேனே என்று நொந்து ஆட்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் மேலும் இது கடனுக்கு வீட்டை வாங்கிவிட்டு கடன் கற்ற மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து வாழ்நாள் முழுவதும் கஞ்சத்தனமாகவே வாழ்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு பொருளை கண்டவுடன் அது நமக்கு சுகத்தை மட்டுமே தரும் என்று நினைக்கின்றோம் சுகம் என்ற ஒன்று அதன் வாயிலாக கிடைக்கின்ற பொழுது அதன் கூடவே துக்கம் என்ற ஒன்றும் போனஸாக நம்முடன் வருகின்றது என்பதை நாம் அறிய முதலாவதாக அதை அடைந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக இருக்கின்றார்களா அவ்வாறு அவர்கள் இல்லை என்றால் நாம் மட்டும் எப்படி சுகமாக இருக்க முடியும் இதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது மேலும் சிந்திக்க வேண்டியதை சிந்திப்பது தேவையற்ற விவகாரங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பொருள் சுகத்தை மட்டும் கொடுக்குமா அவ்வாறு வெறும் சுகத்தை மட்டும் தருகின்ற பொருள் உலகத்தில் ஏதாவது இருக்கின்றதா இதை பற்றியெல்லாம் நாம் யோசிப்பதே கிடையாது ஒவ்வொரு சுகத்தோடும் ஒரு துக்கமும் கூடவே வரும் என்பதை எப்பொழுது நாம் புரிந்து அப்பொழுது மட்டும்தான் நாம் நிலையான ஆனந்தத்தை அடைந்திட முடி. வெறும் சுகத்தை மட்டும் பார்த்து ஒன்றை அடைந்தால் அதன் கூடவே ஒட்டிக்கொண்டு வருகின்ற துக்கத்தை யார் அனுபவிப்பது சந்தோஷமாக வாங்கிய பொருள் பழுதடைந்துவிட்டால் உடனே துக்கம் வந்துவிடுகின்றதே எனவே ஒரு சுகத்தை அடைய வேண்டும் என்றால் மற்றும் பல சுகங்களை நாம் துறக்க வேண்டியிருக்கும் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் சுதந்திரம் பறிப்போகும் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் நிறைய சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் நிறைய விஷயங்களை சகித்து வேண்டியிருக்கும் இவ்வாறு ஒரு சுகத்தை அடைய பல சுகங்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும் ஆகவே மற்றவர்கள் ஒரு பொருளை வைத்து சுகமாக இருக்கலாம் அல்லது இருப்பது போல நமக்கு தோன்றலாம் அவர்களுக்கு சுகமாக இருப்பது நமக்கும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது மேலும் அவர்கள் அனுபவிக்கும் துன்பம் நமக்கு தெரியவும் செய்யாது இதைத்தான் சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றது ஆகவே நாம் நம்மை அறிந்து கொள்ளாத நாம் இந்த உலகில் உள்ள பொருள்களை அறிந்து கொள்ளாத சுகம் துக்கம் என்பதின் உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ளாத ஆசை என்பது மன சஞ்சலத்தை தீரும் என்கின்றது சாஸ்திரம் சரி அப்படி என்றால் என்ன செய்வது நம்மை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பொருள்களின் தன்மைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சுகம் துக்கம் இவற்றின் உண்மை தன்மைகளை அறிந்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு அவைகளை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அவைகளின் மீது ஆசைப்படுங்கள் என்கின்றது சாஸ்திரம் அப்பொழுது அந்த ஆசையின் தன்மையை நாம் வேறுமிதமாக அனுபவிக்க முடியும் அதுவரை நாம் ஆசைப்படுவது எல்லாம் மன சஞ்சலத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரம் ஆசைப்படாதே என்று சொல்லவே கிடையாது ஏன் ஆசைப்படுகிறாய் அந்த ஆசையின் தன்மையை அறிந்து அது சுகம்தானா என்று அறிந்து என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றது அப்படி அவைகளின் உண்மைத்தன்மையை அறிந்த பின்பு ஆசைப்பட்டால் அது மனசஞ்சலத்தை உண்டாகாது என்பதையும் அறிந்து கொள்ள சொல்கின்றது எனவே சிந்தியுங்கள் முதலில் நம்முடைய ஆசைகளை பட்டியல் போடுங்கள் அவைகள் எந்த வகையில் நமக்கு சுகத்தை தருகின்றன என்று ஆராய அதில் ஆசைப்படுகின்ற நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கு? ஏதுவாக இருக்கும் அவ்வாறு ஆசை எதனால் வருகின்றது அந்த ஆசைப்படுகின்ற நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமேயானால் நமக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கும் அதே சாஸ்திரம் அறியாமையின் அடுத்த வெளிப்பாடாக வெறுப்பை பற்றி எடுத்துக் கூறுகின்றது முதலில் அறியாமையின் வெளிப்பாடாக விருப்பம் என்ற ஆசையை பற்றி அறிந்து கொண்டோம் தற்பொழுது வெறுப்பு பற்றி சாஸ்திரம் கூற வருகின்றது அதாவது விருப்பம் என்பதின் எதிர்மறை விஷயம்தான் வெறுப்பு என்பது இந்த வெறுப்பு ஏன் வருகின்றது எந்த ஒன்று நமக்கு துன்பம் அல்லது கவலையை தரும் என்று நாம் நம்புகின்றோமோ அதன் மீது நமக்கு வெறுப்பு வருகின்றது அதாவது நமக்கு துன்பம் தந்தவர்களை நாம் வெறுப்பம் நமக்கு பிடிக்காத ஒன்றின் மேல் வெறுப்பு வருவது இயற்கைத்தானே இதில் என்ன தப்பு இருக்கின்றது இதுதான் எனக்கு தெரியுமே என்று கூறினீர்களே இந்த வெறுப்பை பற்றி சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க சொல்கின்றது சாஸ்திரா அதாவது ஒருவர் மேல் வெறுப்பு வருகின்றது என்றால் அதற்கு காரணம் அவரா அல்லது நாமா சற்று நின்று நிதானமாக யோசித்து பார்க்க சொல்கின்றது சாஸ்திரா பொதுவாக அவர் செய்யும் செய்கைகள் அல்லது அவர் பேசும் பேச்சு நமக்கு சுகமாக இல்லை உடன்பாடு இல்லை எனவே அது நமக்கு வெறுப்பை எரிச்சலை தருகின்றது என்று வைத்துக்கொண்டாலும் அந்த வெறுப்பின் காரணம் அவர் அல்ல என்கின்றது சாஸ்திரம் ஏன் எனில் அவருடைய பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு பிடித்திருக்கின்றதே அவரை மற்றவர்கள் விரும்பத்தானே செய்கின்றார்கள் நாம் மட்டும் தானே அவரை வெறுக்கின்றோம் ஆகவே வெறுப்பின் காரணம் நமது எண்ணம் என்கின்றது சாஸ்திரம் அது நம்மை காயப்படுத்துவதால் நாம் அதை வெறுக்கின்றோம் இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டீர்களேயானால் உதாரணமாக ஒரு ஆசிரியர் மாணவனை படிப்படி என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் வீட்டுப்பாடம் தருகின்றார் சரியாக அவன் செய்யவில்லை என்றால் அவனை திட்டுகின்றார் மண்டையில் குட்டுகின்றார் இதனால் மாணவனுக்கு ஆசிரியர் மீது வெறுப்பு வருகின்றது எப்படியோ படித்து முடித்து பெரிய ஆளாகி விடுகின்றான் நல்ல உத்தியோகத்திலே சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கின்றான் இப்போது அவன் நினைத்து பார்க்கின்றான் அடடா அன்று அந்த ஆசிரியர் நம்மை திட்டி விரட்டி படிக்கச் செய்யாமல் இருந்திருந்தால் நாம் இன்று இந்த நிலையை அடைந்திருக்க முடியுமா என்று நினைத்து அவர் மேல் மரியாதை கொள்கின்றான் அன்று வெறுத்த அதே ஆசிரியரை இன்று விரும்புகின்றான் யோசித்து பாருங்கள் அதே ஆசிரியர்தான் அதே செயல்கள்தான் அதே மாணவன்தான் ஒரு காலத்தில் வெறுப்பாக இருந்தது இப்போது நன்றி உணர்வாக மாறிவிட்டது இவனது இந்த இரண்டு எண்ணங்களும் ஆசிரியருக்கு தெரியாது இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய அரிய உண்மை என்னவென்றால் இவனது வெறுப்பிற்கு காரணம் ஆசிரியர் அல்ல அந்த மாணவனின் மனப்பாங்கு என்று புரிகின்றதல்லவா அதே போன்று தான் நம்முடைய பெற்றோரும் காலையில் சீக்கிரம் எழுந்திரு புளி படி சாப்பிடு நேரா நேரத்தில் தூங்கு அதை செய் இதை செய்யாதே என்று ஆயிரம் ஆயிரம் குறிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கும் அது பெற்றோரின் தவறா அது பிள்ளைகளின் தவறான எண்ணம் அவர்கள் சொல்வதோ செய்வதோ தவறாகவே இருந்து விட்டு போகட்டும் அது எதுவாக இருந்தாலும் வெறுப்புக்கு காரணம் அவர்கள் அல்ல நம்முடைய எண்ணம்தான் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்மிடம் இருக்கும் எந்த குணமும் தனித்து நிற்பதில்லை ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆசையும் பயமும் வெறுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை மாணவனை ஆசிரியர் படிக்க சொன்னால் மாணவனுக்கு ஆசிரியர் மேல் வெறுப்பு வருகின்றது காரணம் என்ன ஆசை அதாவது அந்த மாணவனின் ஆசை இது என்ன புதுக்கதையாக இருக்கின்றது என்று நினைக்கிறீர்களா ஆம் அந்த மாணவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்ற ஆசை சினிமா பார்க்க வேண்டும் என்ற ஆசை விளையாட வேண்டும் என்ற ஆசை ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற ஆசை இத்துடன் நண்பர்களோடு அரட்டை அடிக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் இந்த ஆசிரியரோ படிப்படி என்று உயிரை வாங்குகின்றார் மாணவனின் ஆசைக்கு தடையாக இருக்கின்றார் எனவே அவர் மீது அவனுக்கு வெறுப்பு வருகின்றது இதுபோன்றே கணவன் மனைவி இடையேயும் வெறுப்பு வரலாம் வெறுப்புக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தான் கேட்டதை கணவன் வாங்கித்தரவில்லை என்றால் கணவன் மேல் வெறுப்பு வருகின்றது காரணம் தனக்கு வேண்டிய பொருளின் மேல் ஆசை தான் சொல்வதை மனைவி கேட்டு அதன்படி பணிவாக நடக்க வேண்டும் என்று கணவன் ஆசைப்படுகின்றான் அவள் அப்படி நடக்கவில்லை என்றால் மனைவி மேல் வெறுப்பு வருகின்றது வெறுப்புக்கு காரணம் அவன் மனைவி அல்ல அவள் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று இவன் தீர்மானித்துக்கொண்ட ஆசைத்தான் காரணம் ஆக நமது ஆசையின் மறு வடிவம்தான் வெறுப்பு இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு அளவுகோலை அதாவது ஒரு ஸ்கேலை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு முனை விருப்பு மற்றொரு முனை வெறுப்பு அதாவது விருப்பு வெறுப்பு என்ற இரு முனைகள் உள்ளன அளவுகோல் என்னவோ ஒன்றுதான் நாம் ஒரு முனைக்கு விருப்பு என்று பெயர் வைத்திருக்கின்றோம் மற்றொரு முனைக்கு வெறுப்பு என்று பெயர் வைத்திருக்கின்றோம் இந்த இரண்டையும் கொண்டது ஒரே அளவுகோல் தான் எனும் பொழுது இதில் ஒரு முனை அந்த அளவுகோலில் உடைந்துவிட்டால் மற்ற முனை எப்படி அளவு எடுக்க பயன்படாதோ அப்படித்தான் விருப்பம் என்பது நம்மை விட்டு போகும்போது வெறுப்பு தானாகவே நம்மை விட்டு போய்விடும் நம்முடைய வெறுப்புக்கு காரணம் மற்றவர்கள் என்று நினைத்து கொண்டுள்ளோம் ஆனால் உண்மையில் நாம் தான் காரணம் என்பதை அன்பு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் வெறுக்கும் செயல் சொல் என்று எதுவுமே கிடையாதா என்று கேட்டீர்களே ஏன் அது நமக்கு வெறுப்பை தருகின்றது என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அனைத்து வெறுப்பும் நம்முடைய ஆசையின் காரணமாக வெளிப்படுகின்றது என்பதும் புரிய வரும் நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் நம்மை சுற்றி உள்ள அனைத்தும் மாறுவதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது நம் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தான் இந்த உலகம் என்பதை நாம் நன்கு புரிந்து வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்தும் மோசம் எதிலும் ஊழல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை மக்கள் அனைவருமே மோசமானவர்கள் என்ற எண்ணம் நம்மிடையே உண்டாகுமானால் நாம் அவ்வாறு அறிவில் விஷயங்களை ஏற்றி வைத்துக் நாமும் அவ்வாறே இருக்கின்றோம் அதனால் இந்த உலகத்தை அப்படி பார்க்கின்றோம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் எனவே நம்மை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நம்மை சுற்றி உள்ள இந்த உலகம் மாறும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இது எப்பொழுது புரிகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் வெறுப்பு அன்பாய் மலர்கின்றது அந்த அன்பே சிவம் என்கின்றது சாஸ்திரம் நன்றி